வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் பதிமூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆண்டு சர் பிரான்சிஸ் ட்ரேக் இங்கிலாந்தின் பிளைமௌத்திலிருந்து தனது உலகத்தை சுற்றி வரும் பயணத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் நாம் நகரம் ஜப்பானியரிடம் வீழ்ந்ததை அடுத்து அங்கு பல பொதுமக்கள் கொல்லப்பட்டும் பாலியல் சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலின் சட்டசபை நாட்டின் தலைநகரை ஜெருசலேம் நகருக்கு மாற்ற முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோல்டா குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்தில் இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏமன் நாட்டை தாக்கிய நிலநடுக்கத்திற்கு இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் பலியானார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐரோப்பிய யூனியன் தங்களது அமைப்பில் புதிதாக சைப்ரஸ் கிரீஸ் எஸ்டோனியா ஹங்கேரி லாத்வியா லித்துவேனியா மால்டா போலந்து ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் தேதி முதல் இணையவுள்ளதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளராக கோஃபி அனன் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலில் தீவிரவாதிகள் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் அவரது சொந்த ஊரான திக்ரித்துக்கு அருகே அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் சிலி நாட்டு சர்வாதிகாரி அகஸ்டோ பினாட்சே வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நாசா ரிலே ஒன்று என்ற முதலாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஈஜின் செர்மன் மற்றும் ஹாரிசன் ஸ்கிமிட் ஆகியோர் அப்பல்லோ திட்டத்தின் கீழ் நிலவிக் நிலவில் காலடி எடுத்து வைத்தனர் இன்று வரை நிலவில் காலடி எடுத்து வைத்த கடைசி மனிதர்கள் இவர்களாவர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சே தொழிற்சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈழத்து பூராடானார் ஈழத்து பன்முக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வ ஐசா ஜெயபாலன் ஈழத்து கவிஞர் எழுத்தாளர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு லட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஹர்ஷவர்தன் இந்திய மருத்துவர் அரசியல்வாதி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மனோகர் பாரிக்கர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெங்கடேஷ் தெலுங்கு திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிடிவி தினகரன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரெஜினா கசான் தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு சாமுவேல் ஜான்சன் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜார்ஜ் ஜெயராஜ சிங்கம் இலங்கை தமிழ் மனித உரிமை ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஸ்மிதா பாட்டீல் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நா பார்த்தசாரதி தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமிழை மகாலிங்கம் ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கர்ணன் தமிழக திரைப்பட ஒளிப்பதிவாளர் இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அருண் விஜயராணி ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வே சுப்பிரமணியம் இவரும் ஈழத்து எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர் வரலாற்று ஆய்வாளர் இந்நாளின் சிறப்புகள் மால்டா நாட்டின் குடியரசு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை